நற்றினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நற்றினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக உங்கள் தொழில் முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போலாம் செல்வந்தர் நாடுன்னு ஒரு மிகப்பெரிய நாடு ஒண்ணு இருந்ததுங்களாங்க அந்த நாட்டை கண்டிப்பு ராஜா தான் ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்தாராம் அந்த கண்டிப்பு வந்து ரொம்ப கண்டிப்போட இருப்பாருங்களாங்க அதுக்குதான் அவருக்கு கண்டிப்பு ராஜா பேர் வந்துச்சுங்களா இப்படி இருக்கிறவர் வந்து அந்த நல்ல அன்னை வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த ராஜா வந்து தூங்க போறாருங்களாங்க அவர் தூங்க போகும்போது அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு கனவு ஒண்ணும் பயங்கரமான ஒரு கனவு அந்த கனவுல அந்த ராஜாவோட வாயில உள்ள பல்லெல்லாம் கொட்டி போற மாதிரி கனவு வந்துதான் கொட்டி போற மாதிரி கனவு வந்தோடனே அந்த நாட்டுல உள்ளவங்க எல்லாம் அவரை பார்த்து பொக்கப்பல் ராஜா வாழ்க பொக்கப்பல் ராஜா வாழ்க பொக்கப்பல் ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாங்க இதை கேட்டதும் அந்த கனவுல இதை கண்டதும் திடுக்குன்னு முடிப்பு எழுந்தோடனே பார்த்தா கனவா இருக்குங்களாம் ராஜாவுக்கு எழுந்த உடனே ரொம்ப கஷ்டமா இருந்தா என்னடா இப்படி ஒரு கனவு நமக்கு வந்திருக்கே இதனால என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளார அவருக்குள்ள பயங்கரமான கேள்விகள்லாம் எழுந்துடுச்சுங்களாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜோதிடரை வர வச்சு இதுக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி ஜோதிடரை வர வைக்கிறாருங்க அந்த ஜோதிடர் வந்து அஹ் விட்ட சொல்றாருங்களா இந்த மாதிரி கனவுல எல்லாம் பல்ல கொட்டி போய் கனவு கண்டேன் இதுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த ஜோதிடர் வந்து ரொம்ப அலசி ஆராய்ச்சி பாக்குறாருங்க பார்த்த உடனே என்ன சொல்றாருன்னா நீங்க உங்க மனைவி குழந்தைங்களெல்லாம் கொண்டுட்டுதான் வாழ்வீங்க ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாங்க உடனே இத கேட்ட ராஜாவுக்கு பயங்கர கோம் வந்துருச்சு எப்படி இப்படி உண்மையான விஷயமா இருந்தாலும் எப்படி இப்படி ஒரு வார்த்தைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடருக்கு தண்டனையை கொடுத்துட்றாருங்களாம் சரி கொடுத்தவரு திரும்ப மனசு கேட்காம என்னடா இப்படி சொல்லிட்டாரு கனவுக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்கு திரும்ப குழப்பம் ஏற்பட்டு இன்னொரு ஜோதிடரை கூப்பிடாருங்களாங்க கூப்பிட்ட உடனே அந்த ஜோதிடர்டே இந்த மாதிரி சொல்றாராம் என்ன என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இந்த ஜோதிடர் சொல்றாருங்களாங்க ஐயா நீங்க ரொம்ப நாள் நல்லாட்சி செய்து நீங்க ரொம்ப நாள் நீரோடி சந்தோஷமா வாழ்விங்க இந்த நாட்டுக்கே நீங்க வந்து ரொம்ப பத்திரமா இந்த நாட்டையே பாத்துக்குவீங்க நீண்ட நாள் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்றாராம் அந்த ஜோதிடர் வந்து இந்த ராஜா கிட்ட சொல்றாருங்களாங்க ஆஹ் பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னவரும் இப்ப சொன்னவரும் பொருள் ஒண்ணுதான் ஆனா அவங்க சொல்லக்கூடிய விதம் தான் வந்து வேற வேற முதல்ல சொன்னவரு எல்லாத்தையும் கொன்னுட்டு வாழ்வன்னு சொல்றதுக்கும் நீங்க இந்த நாட்டையே நல்லா பத்திரமா பார்த்து ரொம்ப நாள் வாழ்வேன் சொல்றதுக்கும் எவ்ளோ விஷயம் இருக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களை புண்படுத்தாமே மற்றவர் மனதை புண்படும்படியான வார்த்தைகளை இனிமேல் நாம் தவிர்த்து விடுவோமா என்ன நேர்களே இனிமே எல்லாருமே நாம அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை மட்டுமே பேசுவோமா நன்றி வணக்கம் நற்றினை குழுமத்திலிருந்து வெளியாகும் இந்நிகழ்ச்சி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் செய்யுங்கள் தொடர்ந்து பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்